ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம் ஷங்கிரம் மேஷி கமாூம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதே பந்துச்ச சாாா் டமே விமே யம் மம நமோ விதைய யகோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவரோவீ சச்சிதானிணே நமோ வேய குரவே பிடிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிரியா பவித்தம்ோ மூவத்தோவிய <playthrough> <Missouri> இவருடைய கேள்வி யுதிஷ்டிரருடைய கேள்வி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே தான் முதல் கேள்வி அதுக்கு தான் இவ்வளோ விஸ்தாரமாக பதில் சொல்கிறார் ஏன்னா மற்ற கேள்விக்குலாம் பதில் சொல்லியாச்சு கிம்பாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த கங்கமர்ச்சந்தா பிராப்னோர் மாணவாசுபம் கோதர்ம சர்வர்மாணம் பவத்த பரமோமத கிஞ்சபன் உச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபந்தனாத் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு இது ஒன்று தான் பாக்கி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே முதல் கேள்விக்கு தான் விஸ்தாரமாக கடைசியில் பதில் தெய்வங்கிறது ஒன்று தான் இருக்கு தெய்வம் ஒன்று தான் இருக்குது தெய்வத்தை தவிர ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஆதிசங்கருடைய வியாக்கியானம் தெய்வத்தை தவிர ஒன்றும் கிடையாது கேள்வி கேட்குறவனே தெய்வந்தான் பதில் சொல்கிறவனும் தெய்வம்தான் அப்படிங்கிற அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணுறார் அதுக்கார்த்தம் அதுக்கெல்லாம் நிறைய ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் சூத்திரங்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுகிறார் ஆதிசங்கரர் ஆக இந்த ஆத்ம பரமாத்ம பேதம் வாஸ்தவம் கிடையாது ஜீவாத்ம பரமாத்ம பேதம் பகவான் பக்தன்கிற பேதமெல்லாம் மாயா கல்பித்தம் இருக்கிறது தெய்வம் ஒன்று தான் தெய்வம்னா சைத்தன்யம் சைத்தன்யம்னா யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு அதை தவிர ஒன்றும் இல்லை இல்லை இல்லவே இல்லை மற்றதெல்லாம் ஒரு மாயாஜாலம் அதனால் நம்ம கவனமெல்லாம் அதிலே இருக்கணுங்கிறது தான் சாஸ்திரோபதேஷம் கடைசியாக நம்ம பார்த்தது நான் திரும்ப படிக்கிறேன் யார்கிட்டையெல்லாம் சங்கரபாஷியம் புஸ்தம் இருக்கோ அவங்க ஃபாலோ பண்ணுங்க இது போன தடவை நான் படிச்சுவிட்டேன் எதே வேக ததமுத்திரமுத்திர ததன்விஹ சய்சா எம் புருஷே எச்சா சாதித்யே ச தனத் அஹம் ப்மாஸ்மீதி திரம அப்பூர்வமனம் அனந்தரம் அஹ் அயமாத்மா சவாஷ மகானஜ ஆ அமரோ அமத்தோய ஆமவிய ஆதிர் விளக்கத்தில் ஒரு பிரம்மசூத்திர வாக்கியத்தை எடுத்து கொண்டிருக்கார் இது நாலாவது அத்தியாயம் முதல் பாதத்தில் மூணாவது சூத்திரம் இது இந்த இதுக்கே ஆத்மத்துவ உபாசனா அதிகரணம் அப்படின்னு பேர் இது சூத்திரம் ரெண்ட் முதல் அதிகரணம் ஆவருத்தி அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம் ஆத்மத்துவ உபாசன அதிகரணம் இதெல்லாம் ஜீவன் முக்தி நிரூபணம் ஜீவன் முக்தி நிரூபணத்தை சொல்கிறது இது நாலாவது ஃபோர்த்து பாதம் அதாவது பல அத்தியாயம்னு பேர் மோட்சத்தை வர்ணிக்கிற அத்தியாயம் பிரம்மசூத்திரத்தில் அதில் ஒரு சூத்திரத்தை இங்கே மேற்கோள் காட்டுறார் விஷ்ணு சகசிரநாம வியாக்கியானத்தில் பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார் அந்த அதிகரன் டாபிக்கு பேர் ஆத்மத்துவ உபாசனா அதிகரணம் அதிகரணம்னா டாபிக் அந்த டாபிக்கு அஞ்சு லக்ஷணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இப்போ இங்கே சொல்லலை ஆக அதாவது பரமாத்மா ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவையாகவே தன்னை நினைத்து தியானம் அது பாவனா ஞானரூபம் என்று ரெண்டு அதாவது பகவானாகவே தன்னை நினச்சிக்கிறது பாவனை பண்ணுறது அதுக்கு பேர் அகங்கிரகோபாசனான்னு பேர் சாஸ்திரத்தில் இல்லை இல்லை அதுதான் ஃபேக்ட் பகவானு நானும் ஒன்றுங்கிறது சத்தியம் அப்படிங்கிறது ஞானம் ஃபேக்ட் அதாவது இமேஜினேஷன் ஆட்டிடியூடு பாவனா அது ஃபேக்ட் கிடையாது நான் பரமாத்மாவாக என்ன நினச்சிக்கிறேன் ஆனால் நான் பரமாத்மா கிடையாது பரமாத்மாவை பூஜை பண்ணி பரமாத்மாவை பாவனை பண்ணுறது இது ஒரு லெவல் ஆக்சுவலாக பரமாத்மாவும் நானும் ஒன்றுங்கிற ஞானத்துக்கு இது ஒரு உபாசனை ஒரு யோகியத்தை இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அசாபாதித்தியோ பிரம்மா பிரம்மைவ அகமஸ்மிங்கிறது பாவனா ரூபம் அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படித்த பிறகு அது ஞான ரூபமாக மாறுறது முதல்ல பேத பாவனை அப்புறம் அபேத பாவனை அப்புறம் அபேத ஞானம் இதுதான் கிரமம் பகவானுக்கும் எனக்கும் பேதம் இருக்கிறதா பாவனை பண்ணுறது பகவானே தெரியாது நான் யாருன்னு தெரியாது பகவான் யாருன்னு தெரியாது எனக்கு ரெண்டும் சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குறது நீ ஜீவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் சாஸ்திரத்தினால்தான் எனக்கு அந்த ஜானம் வருது ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறதும் சாஸ்திரத்தினால தான் அந்த ஜானம் வருது நீ அவனுக்கு பூஜை பண்ணணுங்கிறதும் சாஸ்திரத்தினால்தான் ஜானம் வருது அவனை தியானம் பண்ணணுங்கிறதும் அதனால தான் ஞானம் வருது அவனை டிபெண்ட் பண்ணி நீ தர்மத்தை அனுஷ்டிக்கணுங்கிறதும் சாஸ்திரத்தினால தான் அந்த ஜானம் வருது அதே சாஸ்திரம் தான் சொல்கிறது அவனு நீ ஒன்றுன்னு பாவனை பண்ணுங்கிறது அபேத பாவனை அப்புறம் அடுத்தது என்னென்னா அபேத ஞானம் உண்மை என்ன தெரியுமோ சைத்தன்யத்தவர்தாஸ் கிழக்க மேர் தடக் எல்லாம் அமதம் புரஸ் திரமபாத்மோத்தரஷோரேதம் விஷ்வீம் வரிஷம் சர்விரம கொஞ்சங்கூட ஜீவீவே ஜீவடஜஜஜ ஜடே ஜீவடபேதம் ஈஷரஜீவேதம் ஈஸ்வர ஜட பேதம் ஈஸ்வர ஈஸ்வர பேதம் ஒரு பேதமும் அதாவது ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வேற்றுமை உயிரற்ற பொருளுக்கும் உயிரற்ற இன்னொரு பொருளுக்கும் உள்ள வேற்றுமை இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமை உயிருக்கும் உயிரற்ற பொருளுக்கும் உள்ள வேற்றுமை இதெல்லாம் ஜீவ ஜீவ ஜட ஜட ஜீ ஜட ஜீவ ஈஸ்வர ஈஸ்வர ஜட இது பேர் பஞ்சபேதவாதம்னு பேர் இந்த பஞ்சபேதமும் मिथ्या, இந்த பஞ்சபேதங்களெல்லாம் சாஸ்திரத்தில் தெரிகிற துவைதபேதம் விவகாரத்தில் இருக்கிற துவைதம் விடுங்கோ நமக்கு சாஸ்திரம் இல்லாமல் பண்ண வேற்றுமை இருக்கே அந்த வேற்றுமைகள் வேறு சாஸ்திரத்தினால் உபதேசிக்கப்படுற வேற்றுமைகள் வேறு அப்புறம் சாஸ்திரம் ஒற்றுமையை பற்றி உபதேசிக்கிற பகுதி இருக்குது ஆக வேற்றுமைகளை பண்படுத்துறதுக்கு தான் இந்த வேற்றுமை நமக்கு விவகாரத்தில் இருக்கிற வேற்றுமையை சரி பண்ணணும்னா சாஸ்திர வேற்றுமையை ஏற்றுக்கொள்ளணும் சாஸ்திரத்தில் இருக்கிற வேற்றுமையை வந்து சாஸ்திர வேற்றுமையை சாஸ்திரமே நீக்கிடும் படிப்படியாக டீச் பண்ணி நம்மளை அது என்னது அபேத ஜியானத்தை கொடுத்துடும் அபேத ஜானம் கிடைச்சதுக்கு பிறகும் பேத விவகாரம் தொடரதான் செய்யப்போகிறது பேத விவகாரத்தை யாரும் மாற்ற முடியாது ஆனால் அந்த பேத விவகாரத்துக்கு நாம் கொடுக்குற ரியாலிட்டி போயிடும் சத்தியத்துவம் போயிடும் இதுதான் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம கடைசியாக பார்த்தோம் சயச்சாயம் புருஷே எல்லாத்தையும் நிறைய கொட்டேஷன் இப்படிலாம் கொட்டேஷன் கொட்டேஷனத்தில் இன்னொரு கொட்டேஷனில் இன்னொரு கொட்டேஷன் என்னென்னா பிரம்மசூத்திரம் என்ன பிரம்மசூத்திரம் இந்த வாக்கியம்னா ஆத்மா இத்தி தூ உபக்சந்தி கிராகயந்திச்ச இது வியாசசூத்திரம் வேதவியாசரால் எழுதப்பட்ட சூத்திரம் இந்த சூத்திரத்துக்கு சங்கராச்சாரிய வியாக்கியானம் பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணியிருக்கார் அதுக்கு தான் நம்ம பாஷ்யம்னு சொல்கிறோம் அதையே அவரே இங்கே கோட் பண்ணுறார் சூத்திரக்காரர் இப்படி சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர்னா வேதவியாசர் அவர் இப்படி சொல்லியிருக்கார் ஆத்மா இதித்து உபக்சந்தி கிராகயந்தி ச அப்படின்னு அவர் சூத்திரக்காரர் பண்ணியிருக்கார் அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சங்கராஜர் இந்த சூத்திரத்துக்கு இதுதான் மீனிங் ஆத்மத்துவ உபாசனா அதிகரணம் இந்த அதிகரணத்தில் ஒரே சூத்திரம்தான் இருக்குது சில அதிகாரணத்தில் நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்கும் கிராகயந்தி ச ஆமாம் இது ஒரே சூத்திரம்தான் ஒரு டாப்பிக்கில் மினிமம் ஒன் சூத்திர மேக்சிமம் நிறைய சூத்திரங்கள் இருக்கும் கணக்கெல்லாம் கிடையாது பத்து சூத்திரம் இருக்கும் பன்னெண்டு சூத்திரம் இருக்கும் அந்த விஷயத்தை புரிய வைக்கிற அளவுக்கு இந்த சூத்திரங்கள் இருக்கும் பிரம்மசூத்திரம் படித்தாதான் தெரியும் அப்போ அந்த சூத்திரத்தை கொண்டு வந்து அந்த சூத்திரத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறார் இந்த சூத்திரம் இந்த அர்த்தத்தை தான் கொடுக்கறது ஆத்மா इतितु தூ உபக்சந்தி கிரகயந்திச்ச அப்படிங்கிற அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் போ பொழுதவே பார்த்துட்டோம் நாம் அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஆத்மாவை பரமாத்மாவை தன்னுடைய ஸ்வரூபமாகத்தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிரமாணம் இங்கே இருக்குது ஒரு ஸ்லோகத்தை ஒரு மந்திரத்தை மந்திரத்தை சொல்லிவிட்டார் ஜாபாலஸ்ருதி தொம்வா அஹம் அஸ்மி பகவோ தேவதே அஹம் வை நீயே நான் நானே நீ அப்படின்னு அந்த மந்த் அங்கே ஒரு மந்திரம் இருக்குது அப்புறம் கடோபனுஷத்தில் யமதர்மராஜா நச்சிகேதசுக்கு சொல்கிறார் இந்த சரீரத்தில் எது இருக்கோ அதுதான் இன்னொரு சரீரத்திலையும் இருக்குது மேலே எங்கே போனாலும் சரி தேவ சரீரத்தில் இருக்கிற சைத்தன்யமும் இந்த சரீரத்தில் இருக்கிற சைத்தன்யம் எல்லா சரீரத்திலையும் இருக்கிற சைத்தன்யம் ஏக்கமேவ அதனால் ஈஸ்வர சைத்தன்யம் ஜீவச்சைத்தன்யம் என்று சைத்தன்யத் கிடையாது ஜீவேஸ்வர பேதம் மாயா கல்பிதம் சைத்தன்யத்தில் ரெண்டு சைத்தன்யம் கிடையாது ஒரு சைத்தன்யம்தான் இருக்குது ஜீவன் ஈஸ்வரன் என்கிற பேதம் மாயையால் கற்பிக்கப்பட்டது அது ரொம்ப ஆம்னி ஷேண்ட் ஆம்னி போட்டுன்ட்டாகவும் நான் வந்து என்ன என்னை வந்து மட்டமாக வச்சுக்கிறது கடவுளோ வசத்தி பார்க்கறது இதெல்லாம் ஒரு லெவலுக்கு ஓகே ஆனால் வசத்தியான கடவுளோ மட்டமான ஜீவனோ கிடையாது அப்படிங்கிறது அல்டிமேட் டீச்சிங் கடைசி வரைக்கும் இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது அது பக்குவப்படுத்துறதுக்காக சொல்கிறதே தவிர அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த ஜீவேஸ்வர பேதத்தையே எப்போ பார்த்தாலும் ஒன்றே இருக்கக்கூடாது அதனால் வந்து ஆள் இல்லை ஏன்னா இன்னொன்று தான் இருந்தால் நான் கர்வப்பட முடியும் கர்வப்படுறதுக்கும் அவகாசம் இல்லை அடக்கமாக இருக்கிறதுக்கும் அவகாசம் இல்லை அடக்கமும் வித்தியா கர்வமும் அவித்யா கர்வம் அவித்யா அடக்கம் வித்யா இது தெரிஞ்சதுக்குப் பிறகு விவகாரத்தில் அடக்கமாக தான் இருப்போம் ஆனால் அந்த ஜானம் உள்ளே இருக்கும் வெளியில் தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நீ நிறைய கொட்டேஷன்ல இந்த அந்த சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி இவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறார் சயஸ்டாயம் புருஷே எஸ் ஆதித்யேதி சூரிய மண்டலத்தில் இவன் தியானம் பண்ணுறான் உபாசனை பண்ணுறான் பரமாத்மாவை இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா கையை கூப்பிக்கொண்டு சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேயஸ்ததா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி இல்லை ரூபம் ஹிரண்மய வபு திருதக்கரா சங்கச்சக்கர கதாபாணி அது வந்து திரௌபதி ஸ்தோத்திரம் அது நம்ம சந்தியாவந்தத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் சங்கச்சக்கர கிடா கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரஷமாம் சரணாகதம்ங்கிற ஸ்லோகம் வந்து திரௌபதி பண்ணின ஸ்லோகம் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணன் நினச்சி பண்ணுது அந்த வஸ்திராபகரணம் பண்ணுற போது ஆயினா அந்த ஸ்லோகத்தை சந்தியாவந்தத்தில் மூணு நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பழக்கத்தில் இருக்குது இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா என்ன ஸ்ரௌத்த கர்மா இல்லை ஸ்மார்த்த கர்மான்னால் ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸ் ஸ்ருதியில் சொன்ன ரிச்சுவல் இல்லை இது ஆஃப்டர் பாகவதத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்க முடியும் பாகவதில் தானே இந்த ஸ்தோத்திரம் இருக்குது எப்படியோ யாரோ சேர்த்துருக்கா பழக இல்லை சொல்கிறதுனால ஒன்றும் தோஷம் கிடையாது எதுக்கு சொல்கிறோம் சூரிய மண்டலத்தை தான் தியானம் பண்ணுறோம் சூரிய மண்டலத்தில் இருக்கிற சைத்தன்யம் அதாவது டோட்டலை ரெப்ரஸன்ட் பண்ணுறது சூரியன் இண்டிவிஜுவலை ரெப்ரசென்ட் பண்ணுறது மை ஓன் ஹார்ட் என்னோடய ஹார்ட்டு வந்து இண்டிவிஜுவலை ரெப்ரசன்ட் பண்ணுறது சூரியன் வந்து டோட்டலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆகையினால் சூரிய மண்டலத்தில் இப்போ மகாநாயகபட்சத்தில் வரப்போகிறது படிக்க போகிறோம் அப்போது அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ச கான்ஷ பொருள் வஸ்துவும் உணர்வும் என்னோட ஒன்று அதுதான் சயஷ்ச்சா எம் புருஷே எஸ்ச்சா சாவாதித்யே ச ஏகா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தைத்திரியோபனிஷத்து ரெண்டு எட்டு பன்னெண்டு அப்புறம் பிருகதாரணிகோபனிஷத் தத்து ஆத்மானவேத் ஆத்மானமேவேத் அது இது சொல்லணுன்னா பெரிய டாபிக் இது வருகிறது ஒன்று நாலு பத்து மந்திரம் அதாவது பிரம்மா தன்னைத்தானே உணர்ந்துட்டார் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்பதை உணர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பிருகதாரண்ய கோபநேஷத்தில் இருக்கு அங்கே தான் இந்த மகாம்பிரம்மாஸ்மி மகாவாக்கியமே இருக்குது பிரம்மா வந்து ரொம்ப தனியாக இருந்தாராம் இதெல்லாம் கதை மாதிரி சொல்கிறது அவருக்கு திடீர்னு அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாராம் ஃபீல் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாயா மேசியா எனக்கு முதல்ல ஒய்ஃப் சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா அப்போது அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் எனக்கு வேணும்னு நினச்சாராம் அப்புறம் உடனே இதாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு இதெல்லாமோ அப்புறம் இது அப்புறம் கடைசியில் வந்து என்னென்னா தன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரான் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது நான் ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ் அகம் பிரம்மாஸ்மி இது ஆத்மானமேவோ அவை ஏற்றும் தன்னைத்தானே அறிந்து கொண்டார் அவருக்கு இருக்கிற விசேஷம் அவர் ஒரு குருக்கிட்ட போல விஷ்ணுக்கிட்டேயும் ஆர்டியும் படிக்கலை யோசிச்சு பார்த்தார் நான் சும்மா தானே இருந்தால் பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா நான் என்னத்துக்கு இதெல்லாம் இப்படி பண்ணி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் த அவேத் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டார் ததே தத் அதே பிருகதாரண்யக்கம் ரெண்டு அஞ்சு பத்தொம்பது இந்த பிரம்மன் அபூர்வம் அனபரம் அன அனபரம் அபாஹ்யம் அயம் ஆத்மா பிரம்ம அதாவது அதற்கு மேலானதாக ஒன்றும் கிடையாது எல்லையற்றது அது அதற்கு முன் உள்ளும் புறமும் என்பது கிடையாது இந்த ஆத்மா பிரம்மே அயம் ஆத்மா பிரம்ம மாண்டூக்கியத்தில் எடுப்போம் அதை சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத் அங்கே என்னென்னா நான் பிரம்மத்திலேருந்து இந்த புஞ்சம் எப்படி சிருஷ்டியாச்சின்னு அங்கே சொல்லும் மாண்டூக்கி உபநிஷத்தினுடைய ரெண்டாவது மந்திரம் அேயும் அயமாத்மா பிரம்மா இருக்குது அதனால் சங்கராச்சார அயமாத்மா பிரம்மா இந்த ஆத்மா பிரம்மந்தான் ஆஹா என்ன கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னு கேள்வி தெய்வத்தம் தேவதானான் சங்கிறது பூதானாம் அவ்யயா பிதா பிதா விட்டுருங்க பூதானாம் அவ்யயா தெய்வத்தம் இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னு கேட்டே இல்லையா நீ தான் நீ தான் அந்த தெய்வம்னு எப்படி இருக்கும் உலகத்தில் எது தெய்வம் மேலான தெய்வம் எதுன்னா நீயே நீயே அந்த மேலான தெய்வம் சங்கராஜர் அப்படி தான் அர்த்தம் சொல்கிறார் ஏ யுதிஷ்டரா நீயே அந்த மேலான தெய்வம் நானே அந்த மேலான தெய்வம் நீ மாத்திரம் மேலான தெய்வம் இல்லை நானும் மேலான தெய்வம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மேலான தெய்வம் செத்துப்போன துரியோதனனும் மேலான தெய்வம் எல்லாரும் மேலான தெய்வம் தான் இங்கே பாட்டு பாடுறோம் மேலான தெய்வம் நாமன்றி வேறில்லை இது மெய்யன்று எடுத்த கனலும் தட்சிணாமூர்த்தி கையில் நெருப்பு வச்சுட்டுருக்கார் ஒரு கையில் அதனால் அந்த தக்ஷிணாமூர்த்தி திருவருட்பால் சுவாமிய ஸ்தோத்திரம் இங்கெல்லாம் துவைத பாவனை தான் பேத பாவனையோடு தான் பண்ணுறோம் பூங்கமல வதனமும் பொழிக்கருணை நயனமும் புன்முறுவல் நிலவெறிப்பும் பொலிஷடவியும் அதில் உரை நிலாமதியும் ஒளி புனை குழை இலங்கு காதும் ஒரு காது புருஷ ஒரு காது ஸ்ரீ ரூபம் அதனால் ஒரு விதம் வேறு விதமாக போட்டிருக்கார் அவர் அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நாள் ஃபேன்சி ஆகிடும் ஒளி புனை குழை இந்த காதில் இது ஒரு வளையம் போட்டு இங்கே ஒரு மகர குண்டலம் போட்டிருக்கார் இங்கே ஒரு வளையம் தோடு போட்டிருக்கார் அதில் தோடுடைய செவியனுக்கே அர்த்தம் உண்டு தோடுங்கிறது அம்பாள் பாகம் ஆக இந்த காதில் வ ஒரு மாதிரி இருக்கும் தோடுன்னா அது சுற்றி இருக்கும் வளைய மாதிரி இந்த காதில் மகர குண்டலம் போட்டிருக்கார் ஒளி புனை குழை இலங்கு காதும் தேங்கு பரமானந்த சின்மயா காயமாம் அப்படியே சைத்தன்ய சரீரமாம் சின்மயா காயுமாம் சித்தி அருள் முத்திரையுமேல் சின்முத்திரை முத்திரையுமேல் சிவஞான புத்தகமும் இடுப்பில் ஒரு வேங்கை அதள் உடையும் அதள் புலி புலித்தோல் வேங்கை அதள் உடையும் சரற்கால கோடி வெள்ளம் என நிறை வடிவமும் சரற்கால மதி சரற்கால மத்தினா கோடி வெள்ளம் சரற்கால கோடி வெள்ளம்னா கோடி வெள்ளம்னா எல்லையற்ற இந்த சந்திர சரத்காலம்னால் மேகமில்லாத நேரத்தில் இருக்கிற சந்திரன் மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஆகாசத்தில் சந்திரனுக்கு பேர் தான் ஷரத் சந்திரனு பேர் மேகமில்லாத இடத்துல தெரிகிற சந்திரனுக்கு தான் ஷர பேர் அது ஷரத்காலத்தில் இப்படி இருக்கும் மழையெல்லாம் கொட்டி முடித்ததுக்கு பிறகு மேகமே இருக்காது அந்த நேரத்தில் ராத்திரியில் தெரிகிற சந்திரன் அம்பாளுக்கே அதுதானே பேர் ஷரத் சந்திரன் மேலானது சரற்கால மதிக்கோட்டி வெள்ளம் என நிறை வடிவமும் மேலான தெய்வம் நாமன்றி வேறில்லை இது மெய் என்று எடுத்த கனலும் நெருப்பைய கையில் வச்சு நிற்கிறார் அவர் மெய்யென்று எடுத்த கனலும் ஓங்க வட ஆலடியில் உரைகின்ற தெய்வமே உனையன்றி வேறு நினையேன் ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிருக்கு உயிரான பரமசிவமே எதுக்கு சொல்கிறோம் மேலான தெய்வம் யாருன்னா மேலான தெய்வம் நான் தான் இப்போது அந்த தக்ஷாமூர்த்தி ரூபத்திலேயே அதனுடைய எட்டு ரூபத்தில் ஒன்று வந்து ஜீவாத்மா பூரம்பாம் சனலோ நிலோம்பரமஹர் நாத்மாம் சுமான் இந்த புமான்னா எங்கள் புருஷன் ஸ்திரீலாம் இல்லை ஜீவன் அர்த்தம் யஜமானன் அர்த்தம் வழிபடுகின்றவனே வழிபடுகின்றவனே வழிபடுப்படும் பொருளாக இருக்கிறத காட்டுறது தட்சிணாமூர்த்திக்குள்ள எவன் எவன் பகவானை பூஜை பண்ணுறானோ அவனே அவருக்குள்ளே இருக்கான் அதில் சொல்லியிருக்கு யஜமான மூர்த்தையே நம ஓம் ஹாம் யஜமான மூர்த்தி அதிபதையே சொல்லுவாங்க சதாசிவாய நம பகவானுக்கு பேர் யஜமான मूर्ति, யஜமானன்னா நம்ம ஊர் பண்ணையார் யஜமானன்லாம் இல்லை யஹா யஜதே சஹா யஜமான யார் பூஜை பண்ணுறானோ ஹோமம் பண்ணுறானோ அவனுக்கு பேர் யஜமானன் யஜமானன் சொன்னால் யார் ஹோமம் பண்ணுறானோ யார் யஜமானன் சங்கல்பம் பண்ணுற எஜமான உற்சவம்னே ஒன்று இருக்குது ஒரு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணினா அந்த கும்பாபிஷேகம் யார் பண்ணி வைக்கிறான் நடத்துகிறானோ அவன் தான் யார் பண்ணுறோனோ யஜமானன் அந்த யஜமானனுக்கு அவனை கடைசியில் மரியாதை பண்ணி அவனை கொண்டு போய் பிரசாதத்தோடு வீட்டில் கொண்டு போய் வழக்கம் உண்டு அதுக்கு பேர் யஜமான உற்சவம் பக்தோத்சவம்னு ஒன்று இருக்குது பக்தர்களுக்கெல்லாம் நாயனார் பூஜையெல்லாம் பண்ணுறோமே அதெல்லாம் பக்தோத்சவம் சண்டிகேஸ்வரருக்கு பூஜை பண்ணுறது பக்தோத்சவம் நம்ம விஷயம் அதெல்லாம் இல்லை கிமேக்கம் தெய்வத்தம் லோகே தெய்வத்தம் தேவதானான் சூதானாம் யோகிய பிதா சொல்கிற போது இதுக்கெல்லாம் இது சொன்னேன் கொஞ்சம் அவ்வளோதான் அப்புறம் அடுத்து இன்னொன்று கோட் பண்ணுறார் ஐம சவா ஏஷ மகானஜ ஆத்மா அஜரஹா அம அமரா அமிர்தா அபயா பிரம்ம ஏஷ ஆத்மான்னு அங்கே சொல்லியிருக்கு இந்த அதாவது இதெல்லாம் கோட் பண்ணுறது என்னன்னா இந்த நான் தான் பிரம்மன் அந்த தெய்வம் எங்கேயோ இருக்குன்னு தேடாத நீயே அந்த தெய்வம் தேடப்படும் தெய்வம் நீயே விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இப்படி அழகாக சொல்லணும்னா இப்படி இருக்கணும் பாருங்கள் ஆஹா அமிர்தஹா அபயஹா பிரம்ம இந்த மந்திரத்தில் ஒரு ஒரு மந்திரத்துலேயும் ஆத்மா பிரம்மைங்கிறது தான் முக்கியம் அந்த லக்ஷணங்களெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தா நமக்கு முடிக்க முடியாது ஆக இல்லை மகான் அஜகா பிறவாத அஜரஹா முதுமை அடையாத அமரஹா அழியாத அமிர்தஹா அதுவும் ஒன்று அது அது அர்த்தந்தான் அஹா அபயா பிரம்ம இந்த ஆத்மா தான் அபய அயம் ஆத்மா மகான் சவா ஏஷ சொல்லுவாங்க இது வந்து சுக்ரயுர்வேதிகளாக சொல்லுவாங்க சவாஹேஷ மகான ஜ ஆமா அப்படி சொரத்தோடு ஆத்மா அஜரோ மிருத் அமரோ மிருதோபயோ பிரம்ம ஆஹா இந்தம் இந்த ஆத்மாவை சொல்கிறது ஆத்மாவோடய லக்ஷணம் அஜ மகான் ஆத்மா அஜஹா ஆத்மா அஜரஹா ஆத்மா அமரஹா ஆத்மா அமிர்தஹா ஆத்மா அபயஹா ஆத்மா பிரம்மா பிரம்மன்தான் அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்கு கோட் பண்ணுறார் இத்தியேவ மாதையா இத்தியாதி இத்தியேவ மாதையானா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய இருக்குங்கிறார் அப்படியே கோவிந்த பகத் பாதர் யோசிச்சுட்டே இருக்கார் மூஞ்சி பார்த்து வாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் சொல்லிகிட்டே இவர் அப்படின்னு கோவிந்த பகவத் பாதர் இப்படியே பார்க்குறாரு பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்கார் எங்கேருந்து இல்லாமல் மந்திரங்கள்லாம் வருது இல்லை ஆத்மா ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று இவ்வளோ ஐக்கியன்னு சொல்கிறாரே அப்படி யோசிச்சுட்டு இருக்கார் நான் பார்த்துட்டு இருக்கேன் இத்தேவ மாதையா என்பது முதலான ஆத்மத்துவ உபகமாக திர்டவியாக அதாவது பரமாத்மாவை ஜீவாத்மாவாகவே தெரிஞ்சுக்கிற வாக்கியங்கள் உபகமாகான்னா பிரமாணங்கள் ஸ்ருதிப்பிரமாணங்கள் திர்டவியாக பார்க்கப்பட வேண்டியவை ஆக பக் பகவான் பக்தன் கிடையாது பிரம்மைவ நாகம் ஜீவஹா நாஹம் பிரம்மதாசா நகம் பிரம்மைவ நான் ஜீவனல்ல நான் பிரம்மதாசனும் அல்ல பிரம்மன் இதுதான் ஆனால் இது யார் சொல்லுவா பிரம்மதாசனாக இருந்தவன் தான் சொல்ல முடியும் நான் ஜீவன் நான் பிரம்மனை பூஜை பண்ணேன் அப்புறம் பிரம்மனே எனக்கு உபதேசம் பண்ணினார் என்ன பண்ணினார்னா நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தார் குரு ரூபத்தில் வந்து சொல்லி கொடுத்தார் அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்தது அது அந்த சூத்திரத்தில் இன்னொரு வாக்கியம் இத்தனை ஆத்மா இத்தி தூ அதை தான் உபகமாகான் அதாவது அந்த பரமாத்மாவை தன் சொரூபமாக அல்லவோ தெரிந்து கொள்ளுகிறார்கள் பரமாத்மாவை தன் சொரூபமாக தெரிந்து கொள்கிறார்கள் அதாவது பரமாத்மா எனக்கு வேறேன்னா அது பரோட்ச ஜானம் அதுதான் ஞானம் பரமாத்மா நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்கிறது தான் அபரோக்ஷானம் விஜானம் அதுக்கு பிரமாணம் என்னன்னா ஸ்ருதி அது லாஜிக்கலாக சொல்கிறது அது நியாயத்தோடு பேசுகிறது யுக்தி பூர்வமாக பண்ணுகிறது என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறது ஸ்ருதி என்னுடைய அனுபவத்தை யுக்தியும் வைத்து யுக்தியை வைத்துக்கொண்டு அனுபவத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணுறது அனுபவம்னா என்ன ஜாகிரத சொன சுஷுப்தி அனுபவம்னா பிரம்மா அனுபவம்னு ஒன்றும் அனுபவம் இல்லை பிரம்மன் தான் ஜாகிரத பிரம்மாநானுபவம் ஆத்மானுபவம் அப்படின்னு அந்த சப் சப்தங்கள்லாம் கேட்டால் அது ஏதோ நியூ ஒரு நியூ ஆப்ஜெக்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது சப்ஜெக்டை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது இந்த அனுபவங்கிற வார்த்தையை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அனுபவம் அனுபவங்கிற வேர்டை எப்படி தெரியுமா இருக்குது ஜஸ்டிஃபை பண்ணால் எப்படி வேணாலும் பண்ணலாம் அணுன்னா தொடர்ந்துன்னு அர்த்தம் பவம் என்ன அர்த்தம் அனுபவ சப்தத்துக்கே தான் அர்த்தம் அனு பவஹா பவஹானா இருக்குதுன்னு அர்த்தம் பவசப்தத்துக்கு அஸ்தி சத்துன்னு தான் அர்த்தம் தொடர்ந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம் அனுபவ சப்தத்துக்கே இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஊரில் இப்போ படிப்பு எப்படி போயின்ட்டுருக்குன்னா நம்ம சம்ஸ்கிருத புஸ்தகத்தை எல்லாம் வந்து நம்ம ஊரில் யாருக்கும் படிக்கிறதுக்கு முடியல எல்லாம் பண்டிட்ஸு எல்லாம் இருந்தாங்க பண்டிட்ஸே பாதி விட்டாச்சு எல்லாம் போயாச்சு எல்லோரும் பணத்துக்காக வேண்டி படிப்பு இந்த வேந்த சாஸ்திரங்கள் எல்லாம் விட்டுவிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் இந்த படிச்சுன்னு இருந்தோம்னா யாரும் மதிக்கவும் மாட்டான் சாஸ்திரமும் கிடைக்காது நமக்கு பணமும் கிடைக்காது ஆகையினால இந்த என்ன பண்ணாங்க சோகால்ட் பண்டிட்ஸு எல்லோரும் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டாங்க அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சவனா கொஞ்சம் பேர் தான் அவனுக்கும் பணம் இல்லைன்னு சொல்லி அவன் அடுத்த பரம்பரையை விட்டுவிட்டான் இப்படி ஒரு ஒருத்தராக விட்டாச்சு எல்லா பண்டிதர்களும் போயாச்சு எங்கள் எங்கேருந்தோ ஜெர்மன்லேருந்து வர்றான் அமெரிக்காவிலேருந்து வர்றான் அவனுக்கு வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கிறான் அவனுக்கு பணமெல்லாம் கொடுக்குறாங்க அவன் இங்கே யூனிவர்சிட்டியில் உட்காந்து யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு மாமா உட்காந்துருக்கார் பாவும் ஒரு பூனல் எப்படி தேய்ச்சுட்டு இங்கேயோ உட்காந்துருக்காரு அவர் அவர்கிட்ட போய் என்ன இது இந்த இதெல்லாம் சொல்ல நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறார் அவர் பாவம் அவர் என்னென்னா ஒரு பைசா வாங்காமல் சொல்லித்தரேங்கிறார் நான் இதெல்லாம் சாஸ்திரமெல்லாம் நாங்களாம் விளக்கி கொடுக்க மாட்டோம் அவன் வந்து கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு அவன் ஒரு கல்கண்டு பொட்டிலத்தை வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட எல்லாம் நோட்ஸ் எல்லாம் உட்காந்து அவர்கிட்ட டைம் எல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாக வெள்ளக்காரன் வந்து கேட்குறான் நம்ம ஊரில் ஒரு மண்டு கூட கேட்க மாட்டேங்கிறது என்ன கேட்க மாட்டேங்கிறது நம்ம பிள்ளைகளே கேட்க மாட்டேங்கிறது ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான் அவன் வந்து ஆசையாக கேட்குறான் சொல்லு எப்போவுமே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோடனே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவனுக்கு அவனோட இன்டர்பிரிட்டர் வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் நோட்ஸும் வாங்கிக்கிறான் அவர்கிட்ட எல்லாம் எழுதிக்கிறான் இத்தனையும் எழுதிட்டு அவன் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து நம்ம புஸ்தகத்தையே பிரம்மசூத்திரத்தையே அவன் வந்து இங்கிலீஷில் போடுறான் என்ன இங்கிலீஷ்லேயே போடுறான் இப்போ ஆசிரமே இருக்குது இந்த பிரம்மசூத்திரம் கிளாஸ் எடுத்தால் கேட்குறதுக்கு ஆள் கம்மி தானே ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கீங்க யார் வருவா அதுவும் இதுந்தான் அப்போ அதில் எழுதுகிறாங்களே அதில் எழுதுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து ட்ரெடிஷன் கிடையாது அவன் வந்து அவனுக்கு வந்து அது ரிசர்ச் ஒர்க்கு அதுக்காக வந்து அவன் கேட்குறான் எழுதுகிறான் புஸ்தான் நம்ம ஊர் ஆட்கள் அதைத்தான் படிக்கிறான் புரியுறதா இப்போது படிக்கிறான் பிடிச்ச உடனே இங்கே நம்ம ஊரில் ஆளில் வந்து நான் இங்கிலீஷ் புக்கெல்லாம் தமிழில் எழுதுறதே ஒரு தொழிலாக ஒருத்தன் வச்சுருக்கான் நம்ம ஊரில் இங்கிலீஷ் புக்கெல்லாம் தமிழில் எழுதுறதை சில பேர் தொழிலாக வச்சுருக்கிறதுனால அவங்கிட்ட போகிறது அந்த புத்தகம் அவன் என்ன பண்ணுறான் அந்த ஒக்காபிலரிக்கு தகுந்த மாதிரி என்ன இல்லாமோ பார்த்து அதை பார்த்து இதை அவன் அந்த புத்தகத்தை எழுதுகிறான் என்ன தலையெழுத்து பாருங்க அச்சா அதுக்கப்புறம் வந்து நம்மளாலே வந்து சொல்கிறான் நான் ட்ரெடிஷ்னலாக சொன்னேன்ன நீங்கள் சொல்கிற தப்பு அப்படி இல்லை அந்த ஜெர்மன்காரர் ஆதர் ஹீ இஸ் தி ஆதர் ஆத்தருங்கிறான் ஹே இந்த தாத்தா காலத்தில் நான் படிச்சுட்டுருக்கேன்டா இப்படின்னா அதெல்லாம் எடுபடாது அதுக்கெல்லாம் முதிரை வேணும் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டாம்ப் வேணும் போடானுங்க வேண்டிதான் எதுக்கு இதை சொன்னேன்னே மறந்து பரவாயில்லை அனுபவம் அனுபவம்னு உடனே என்ன எழுதுவான் அனு கண்டினியூஸ்லி அப்படின்னு எழுதுவான் கண்டினியூஸ்லி ஆ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா எழுதுவான் எழுத மாட்டான் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்ன experience எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நமக்கு அனுபவங்கிற வேர்டே புரியாது எக்ஸ்பீரியன்ஸ் புரியுறது அனுபவங்கிற வேர்டோட கலர் நமக்கு ரியலாக இப்போ தெரியறதா என்ன தெரியல அதுதான் நம்ம அனுபவம் என்ன பண்ணுறது இப்படி போயின்ட்டுருக்கு ஓலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வார்த்தை வந்து எல்லாம் என்ன இப்போ அத்தனை நம்ம வந்து ஃபிசிக்கலி வி ஆர் இண்டியன்ஸ் பட் வந்து இந்த எஜுகேஷன் எல்லாமா சேர்ந்து நம்ம வெஸ்டர்னைஸ் ஆகிட்டோம் நிறைய போர்ஷன் அப்படி ஆகிடுது அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம ட்ரெடிஷனே தகராலில் இருக்குது புரிய வைக்க முடியாது இதோட இதோட லெவல் என்ன இதோட குவாலிட்டி என்ன இதோடய ட்ரெடிஷன் சம்பிரதாயம் என்ன இப்போ நானே வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு கிராப்பெல்லாம் வச்சுண்டு இங்கே ஒரு பவர் பாயிண்ட்லாம் வச்சுட்டு இதே இது நான் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அதுக்கு அதுக்கு அதுக்கு மகிமே இருக்குமா சங்கராசேஸ் அப்படி சொன்னோம் இவன் என்னமோ மாதிரி நீ சங்கராச்சாரிய நம்மன்னா என்னமோ பகவத் பாதால் சொல்கிற ஆரம்பம் நம்ம ஆட்டிடியூடு வேறு இதெல்லாம் புரிய வைக்கிறதே பெரியவே இல்லை ஆஹா ஆத்மா ஆத்மா இத்தேவ ஆத்ம உபகமாக திர்டவிய கிரகந்திச்ச கிராஹய்திச்சனு சொன்ன அது சங்கராச்சாரியர் எழுதுற அது நம்ம படிச்சுடுவோம் கிராஹய்திச்ச ம்தக்கிஷாத்மா அத்தியாமி அமதனா நனுநா்மனோம தடவிரம் விதி நேதம் எதிமு த ஆத்மா துவமாதீ ஆம ஆத்மா இத்தி தூ உபக்சந்தி च. சார் எவ்வளோ விஷயம் போயின்னு இருக்குன்னு கவனித்தால் தான் புரியும் வாராவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும் ஷனேர் வித்யா இப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு உபகட்சந்தி கிராகயந்தி ச இந்த சூத்திரத்தில் ஆத்மா இத்தி தூ உபக்சந்தின்னு அந்த சூத்திரம் சூத்திரம் முதல்ல மனசுக்குள்ளே ஆழமாக போகணும் அப்போ தான் அந்த மீனிங் எல்லாம் புரியும் அதனால்தான் இந்த திடீர்னு பிரம்மசூத்திரம் வந்துவிட்டேன்னு நானே யோசித்தேன் ஆனால் அவர் கோட் பண்ணிவிட்டார் ஆ ஆத்மா இது தூ உபக்சந்தி கிராஹயந்தி ச வேதங்கள் அப்படி தான் சொல்கிறது நம்மளை கிரகிக்கும்படியே பண்ணுறது வேதத்தில் வேதத்தில் உபதேசம் அப்படி இருக்குது அதாவது ரெண்டு வாக்கியம் சொல்கிறார் உபக்சந்தி கிராகயந்தி உபக்சந்தின்னா அப்படி தான் உபதேசம் பண்ணுறது இந்த ஆத்மா பிரம்மன் என்று வேதங்கள் உபதேசம் பண்ணுகிறது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வேதங்கள் சொல்லுகின்றன அப்படிங்கிறார் கிராகயந்தி கிராகயந்தின்னா டீச்சிங் நம்மளை கிரகிக்கும்படி பண்ணுறது ஸ்ருதி ஸ்ருதையான்னு அர்த்தம் ஆத்மா இது உபக்சந்தி ஸ்ருத்தையாக வேதாக உபனிஷதாக உபனிஷத்துக்கள் எல்லாம் ஆத்மா என்றுதான் பரமாத்மாவை ஜீவாத்மாவையே பரமாத்மாவாக அறி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றன இப்போ என்ன சொல்கிறார் அப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றன கிராகந்தின்னா கிரஹிச்சிக்கோ இப்படி நின புரிஞ்சிக்கோன்னு சொல்லுகிறதுங்கிறார் அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் கிராகயந்திச்சாங்கிறதுக்கு அவர் மீனிங் சொல்கிறார் போதையந்திச்ச கிராகயந்தின்னு சொன்னால் போதையந்தி போதையந்தின்னா டீச் பண்ணுகிறது உப்பதே பார்த்துங்கிறது நானே இங்கிலீஷில் சொல்கிறேன் போதையந்திச்சா இன்னும் கொஞ்சம்னா கழிச்சபடி தான் என்ன இந்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் ஜெனரேஷன் வேதாந்தத்தில் ருச்சி இருந்தால் என்ன பண்ணுறது நான் இங்கிலீஷில் தான் சொல்லி ஸ்ரீலங்கன் தமிழர்னு சொல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லிவிட்டாங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் இருக்காதுன்னு தமிழ் பேச்சு மொழி இருக்காதுன்னு நம்ம ஊருக்காரங்க சொல்லலை இங்கேதோ தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர தமிழை வந்து மக்கள் இடையில் பரப்புறதுக்கு யார் இருக்கா உலகத் தமிழ் பல்கலைக்கழகமெல்லாம் இருக்குது எங்கள் தஞ்சாவூரில் இருக்குது போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் படிக்கிறாங்கன்னு தெரியணும் ஆனால் பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்காரங்களாக இருக்காங்க அவங்களுக்கு அங்கே இல்லை நம்ம ஊரில் நம்ம ஊரில் யாரும் படிக்கிறதுக்கெல்லாம் பணம் தர மாட்டாங்க நான் இப்படி படிக்கிறேன் அதில் பிஹெச்டி பண்ணுறேன் இதில் பண்ணுறேன்னு சொன்னால் எதோ கொஞ்சம் கிடைக்கும் அவங்கள மாதிரிலாம் கிடையாது அந்த ஊரில் இருக்கிற எஜுகேஷனிஸ்டுக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் இந்த ஊரில் கிடையாது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி தானேப்பா ஆ இந்த ஊரில் வேறு விதமாக போகும் அங்கே எஜுகேஷனிஸ்ட்டு உண்மையிலே அதுக்கு தான் உழைப்பான் அழுவும் செய்வான் இங்கே எல்லாத்துலேயும் ஏமாத்துவே இல்லை இப்படி ஆயிடுது நம்ம நாடு எப்படி இருந்த நாடு இப்படி ஆயிடுதுன்னா அது இடையிலடையில் சொல்ல வேண்டி இருக்குது சொல்லாமல் இருக்க முடியுமான்னு பார்க்குறேன் முடியல அதனால் போதையந்திச்சா அது என்ன சொல்கிறது ஆத்மத்வேன ஈஸ்வரம் ஆத்மத்வேன போதையந்தி அந்த வாக்கியத்தை கவனித்து பாருங்க ஈஸ்வரம் ஆத்மத்வேன போதையந்தி ஈஸ்வரனை ஆத்மாவாகத்தான் உபதேசிக்கிறது ஆக கடவுளை ஆத்மாவாகவே தான் சொல்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டீச்சிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய கமெண்ட்ரி இருக்குது அதில் ஒரு கமெண்ட்ரிக்கு பேர் சங்கேப சாரீரகம்னு பேர் பெரிய புஸ்தகம் அது எழுதினவர் காஞ்சி மட்டத்தினுடைய முதல் சுவாமிங்கிறாங்க பத்தாவது சுவாமிங்கிறாங்க எப்படியோ திருநெல்வேலியை சேர்ந்த பிரம்மதேசம் அவர் பேர் சர்வஜாத்ம முனி அவர் பேர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புஸ்தம் அந்த விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் வந்து வாழ்நாளே போகாது அதாவது இலக்கிய சுனது இந்த இலக்கிய சுவைன்னலாம் சொல்கிறான் பாருங்கள் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு ஆனந்தம் படிக்கிறதெல்லாம் அந்த சிலப்பதிகாரம் படிக்கிறபோது சிவக சிந்தாமணி படிக்கிறபோது இதெல்லாம் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் அது சங்கேபாலி இருக்கும் ஆனால் அது ஃபிலாசஃபி இதாவது வந்து சிலப்பதிகாரம்னா கோவலன் கண்ணகி கதை சிவக சிந்தாமணின்னா சிவகனோட கதை அதெல்லாம் இருக்குது இப்படி இது என்னதுன்னு கேட்குறாங்கண்ணா ஊர்லேயே சிவக சிந்தாமணி தெரியுமாண்ணா திருவள்ளூர் எழுதினதான்ண்ணா அப்படியே என்னவோ பண்ணுறது இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் பார்த்தா எல்லாம் வந்து நமக்கு அனுப்புகிறாங்க அதை சும்மா வேறு இருக்காமல் பாருங்கோ சுவாமி இப்படிலாம் பொய் சொல்கிறாங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நமக்கு அது நமக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா என்னென்னா ஒரே துவேஷம் ஒரு இனத்வேஷந்தான் அதிகமாக இருக்கே தவிர இனத்வேஷம் மதத்வேஷம் பாஷாத்வேஷம் மொழிவெறி இனவெறி மதவெறி அதுதான் மேலோங்கி இருக்கே தவிர ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கு மனுஷாலே இல்லை எல்லோருக்கும் அதில் இருக்கிற உண்மையை சொல்கிறதுக்கு அது போட மாட்டான் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க பரபரப்பு நியூஸ் தான் சென்சேஷனல் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஆக கிராகயந்திச்ச ஈஸ்வரம் ஆத்மத்வேன போதையந்தி ஈஸ்வரனை ஆத்மாவாகத்தான் அந்த சங்கேபசாரீரத்தை விட்டுவிட்டேனே கடைசியில் சங்கேபாரீரகத்தில் அவர் வந்து இது நான் பல முறை வகுப்புகளில் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஞாபகப்படுத்துனேன் உத்தம அதிகாரிக்கு கடவுளை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் குவாலிஃபிகேஷன் அவனோட மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி கடவுளை பற்றி டீச் பண்ணுங்கிறார் மத்தியம் அதிகாரிக்கு எப்படி டீச் பண்ணணும் மந்த அதிகாரிக்கு எப்படி டீச் பண்ணணும் கடவுளை பற்றி ஈஸ்வரனை பற்றி எந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு ஹோல்டு வேண்டியிருக்கேன் இந்த ஹோல்டு இல்லாமல் போகிறது தான் இங்கே பாடம் நீ எந்த இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நோ டிப் காட் டிப்பெண்டன்ஸ் கடவுளையும் கூட நீ சார்ந்திருக்கக்கூடாது அதுதான் அல்டிமேட் பாடம் ஆனால் இவனுக்கு கடவுளில் எல்லாேருக்கும் அது ஒரு ஹோல்டு வேண்டியிருக்கே என்னவோ தெரியல அது பிடிச்சிக்க வேண்டியிருக்கு கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போய் அழகுது அவர் அந்த என்ன சொல்கிறது இமோஷனல் ரிலேஷன்ஷிப்புங்கிறாங்க அது ஒரு வேணும் புலம்புறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ப முடியல எங்கேயோ ஆர்ட்டே போய் சொல்லிட்டான்னா ஆமாம் இன்னொருத்தான் அப்படியே சுற்றி சுற்றி நம்மள்கிட்டே வரும் நீ அப்படி இருக்கையாமே அப்படின்னா உனக்கு யார் சொன்னான்னா எப்படியோ எனக்கு காற்று வாக்கில் வந்ததும்பான் அது என்ன காற்று வாக்கில் வருது அது மனுஷன்தானே சொல்லுவான் காற்று வாக்கில் வந்ததுன்னா அதனால் என்ன நமக்கு ஏதோ பிடிச்சிக்கணும் கடவுளே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று எனக்கு அறிவை கொடு புத்தியை கொடு நான் நல்லதை சொல்கிறேன் அவனுக்கு வந்து அவன் கஷ்டத்தை தீர்த்துவை இன்னொருத்தரை மாத்திரதெல்லாம் நம்மளால் நடக்குமா அதெல்லாம் நடக்கணும் மாற்றணும்னு நினச்சா நடக்குமா அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அதனால் மந்த அதிகாரிக்கு கடவுளை பற்றி என்ன சொல்லணும்னா அவர் அந்த கோலோக்க பிருந்தாவனத்தில் இருக்கார் அப்படின்னு ஒன்று அப்படியே மயங்கிப்படுறோம் நான் ஃபாரினர்ஸ்லையும் பார்த்து தான் ஹரேராக ஆமாம் பாடின்னு எல்லா பக்கமும் ரோட்லேயே டான்ஸ் ஆடுறாங்க அது ஒரு குரூப் இருக்குது இஸ்கான் அவங்க ரோட்லேயே கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க சொல்கிற எல்லோரையும் சொல்லுங்கள் பிருந்தாவனத்தில் வந்து அவன் ரிக்ஷா ஒன்று வச்சுட்டு அவன் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பான் போட்டிருக்கு பிருந்தாவனம் இருக்குது பிருந்தாவனம் வந்து பதினாலு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் சுற்றி வரை அந்த பிருந்தாவனத்தை சுற்றுறதுக்கு அந்த ஊரை சுற்றுறது அதுக்கு என்ன பேருனா விரஜனமாக என்னது இது எதுவும் சொல்கிறாங்க பேர் நல்ல நல்ல பேர் அது எல்லா விரஜபூமி பரிகிரம விரஜபூமி பறிக்கிற விரஜன்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணன் நடந்த இடம்னு அர்த்தம் விரஜபூமின்னு விரஜன்னா கிருஷ்ணன் இங்கே ஓடினா அங்கே உட்காந்தா இங்கே தான் பானை உடச்சான் என்ன பகவத்கீதையை தவிர எல்லாம் சொல்லுவான் ஆச்சா இங்கே தான் அந்த மாடை பிடிச்சின்னு வந்தான் இங்கே தான் காளிங்க நர்தனம் அதாவது காளிங்க நர்தனம் பண்ணான்னு ஒரு குளம் இருபது குளம் இருக்குது அதில் ஒரு அவனுக்கு பக்கத்தில் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி குளம் காமிச்சிட்டு போயிடுவான் இவன் உடனே அங்கே இருக்கு ஹரான்னு போட்டுன்னு முடிஞ்சு போச்சு இங்கே தான் கிருஷ்ணன் உட்கார்ந்தான் இங்கே தான் வெண்ணெயை சாப்பிட்டான் அங்கே தான் இது பண்ணான் அங்கே பண்ணான் அப்படின்னோடனே இந்த கிருஷ்ண பக்தி இருக்கா அங்கே இந்த நம்ம ஊருலேருந்து நிறைய போவது அங்கேருந்து வருது அவன் என்ன பண்ணுறான் தெரியுமோ அங்கே ஒரு ரிக்ஷாவோ நான் பார்த்துருக்கேன் நான் பிருந்தாவனத்தில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சுவாமி அங்கே இருக்கார் எப்போன்னாலும் போகலாம் இடமெல்லாம் ரெடிங்கிறார் அவர் என்னால் அங்கே ஒரு ரிக்ஷா வச்சுட்டு மைக்கில் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாலாம் சொல்லிட்டு போலோ ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு பதினாலு கிலோமீட்டர் ரிக்ஷா வச்சுன்னு காலம்புரம் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறான் போலோ போலோ போலோ சொல்லு சொல்லுங்கிறான் நாங்களும் சொன்னோம் ராதே ராதே சொல்றதுல என்ன வஞ்சனே ராதேன்னா பூஜை பண்ணுன்னு அர்த்தம் ராதேன்னா ராதாவா ராத் தாத்து அதுலேருந்து ஆராத் ராதனா அப்படின்னு சொன்னால் பூஜைன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அது ராதே ராதே வழிபடு வழிபடு கடவுளை கும்பிடு கும்பிடு அப்படின்னு அர்த்தம் இவன் ராதே ராதேனோன்னு அந்த ட்ரெஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது அது தலையை முட்டாக்கு போட்டுன்னு இப்படி ஒரு புடவை கட்டிண்டு இருக்கிற மாதிரி ப அந்த என்னது பர்சானாவா அந்த ராதாவை பிறந்த ஊர் ஒரு மலை மேலே இருக்குது எதுக்கு சொல்கிறேன் இங்கு எல்லாம் அந்த அந்த என்னென்ன அங்கே இருக்க கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கார் மகாவிஷ்ணுவே அவர் தான் உற்பத்தி பண்ணார்ன்ட்டான் யார் கிருஷ்ணர் அப்படி ஒரு ஃபிலாசபி போயின்ட்டுருக்கு ஆகையினால அது மாதிரி சொல் வைகுண்டத்தில் இருக்கார் கைலாசத்தில் இருக்கார் எங்கள் அப்ப முருகன் சுவாமிநாதன் அங்கே இருக்கான்னா இவனுக்கு சௌரியமாக இருக்குது எங்கள் அப்ப முருகன் சுவாமி மலையில் இருக்கான் திரு ஏரகத்தில் இருக்கான் சொல் பழனிமலையில் இருக்கான் திருச்செந்தூரில் இருக்கான் கன்வீனியன்ட்டாக இருக்கு அவன்தான் இந்த உலகத்தையே படைத்து ஆளான் அட்லீஸ்ட் இதாவது தெரியணும் எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கது அவன் எங்கள் அப்போ முருகன்தான் அப்படின்னு சொல் இல்லாட்டி எங்கள் அம்மா தாய் தான் பராசக்தி அப்படிலாம் சொல்கிறது இது மந்த அதிகாரி மந்த அதிகாரிக்கு இப்படி சொன்னால் போகிறோம் நீ போய் கடவுள்கிட்ட கேள்வி என்ன வேணாலும் கொடுப்பார் அவருக்கு உனக்கு பணம் பணம் கொடுப்பார் கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுப்பார் டைவர்ஸ் ஆகணுமா அதையும் பண்ணி தருவார் சொல்லணும் இல்லையா இவன் டைவர்ஸை பண்ணிவிட்டு அது சீக்கிரம் டைவர்ஸ் ஆகிறது ப்ளஸ் பண்ணுங்க நான் வந்து யாரு பண்ணிக்க சொன்னா டைவர்ஸ் பண்ணால் எங்கிட்ட ஏன் பார எப்படியா நல்லபடியாக பயந்துன்றிருக்கான் பாவம் எதோ ஆயிடுமோன்னு இந்த பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த மந்த அதிகாரி இவங்களுக்கு அப்படி தான் சொன்னை மினிஸ்டர் எப்படி அங்கே டெல்லியில் உட்காந்து ரூல் பண்றாரோ அப்படி நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியாத ஒரு சக்தி தானே அது எப்படி வேணாலும் சொல்லலாமே கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு மாபெரும் சக்தி அந்த வைகுண்டத்தில் இருக்கார் பரமபதத்தில் இருக்கார் அவர் தான் இந்த ஸ்லோகத்தை சமஸ்திரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அவர் அப்ராக்கிருத்த புருஷன் அப்படி இப்படிலாம் சொன்னோடனே அவனுக்கு அப்படியே பக்தி கூடி அப்படி சொன்னோன்னே அவனோட லெவல் அவ்வளோதான் அதனால் அப்படியே நினச்சின்னு இருக்கான் பரவாயில்ல அவனும் தப்பு கிடையாது ஏதோ நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியை நம்பின்னு இருக்கான் இல்லையா அந்த சக்தி நீ பண்ணுற புண்ணியத்தை பார்க்கும் பாபத்தை பார்க்கும்னு சொன்னால் அது அது ஒத்துக்கணும் அதில் அர்த்த காமத்துக்கு நிற்கும் அது இப்போ நம்ம கீதையிலலாம் வரும் கொஞ்சம் நாளில் பாருங்க இப்போ அடுத்தது அடுத்து அந்த அந்த தான் அவனுக்கு புரியும் அதுக்கு மேலே கடவுளை பற்றி சொன்னால் புரியாது சரி பரவாயில்ல தப்பு அங்கே இல்லையே அமையாக போயிட்டார் இங்கே இருக்கிற போது அங்கே இல்லாமையாக போயிடுவார் எங்கேருந்தால் என்ன திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அப்புறம் கொஞ்சம் மத்தியமதிகாரிக்கு கடவுள் அங்கே இருக்காருங்கிறது மாத்திரம் இல்லை இது அப்படி தான் விசிஷ்டா தயத்தில் இப்படி தான் இருக்குது ஆக பரமபதத்தில் அவரே தான் இந்த ஜகத்தாக பரிணமிச்சிருக்கார் தன்னோடய பிரகிருதி சக்தியினால் இப்படி தான் பரிணமிச்சிருக்கார் இந்த என்னது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இத்தனையுமா இருக்கார் அப்பா அவர் வேறு நம்ம வேறு கொஞ்சம் கேப் கொடுக்கறது ஆ ஈஸ்வரனுக்கு அன்னியமாக இந்த பிரபஞ்சம் இல்லை அவர் நம்மளை விட்டு வேறையாக இல்லை நாம் அவரை விட்டு விலகலை ஆனால் அவரை நாம் வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் இல்லாட்டி மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணணும் ஆக பிரபஞ்சமெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி இல்லைப்பா அவரே தான் இத்தனையுமா ஆகியிருக்கார் உபாதான காரணம் மந்த அதிகாரிக்கு நிமித்த காரணத்தை சொல்லி ஈஸ்வரன் உபதேசம் பண்ணு மத்தியம அதிகாரிக்கு ஈஸ்வரன் அபிநிமித்தோபாதானம்னு சொல்லி உபதேசம் பண்ணு உத்தம அதிகாரிக்கு காரண காரிய விலட்சண சுத்த சைதன்யம் நீயே அது அப்படின்னு உபதேசம் பண்ண ஆனால் எல்லோரும் இந்த லெவல் வந்து தான் ஆகணும் நம்ம மூணும் பார்த்து தான் இருக்கோம் ஆக துவைத்த பாவனா துவைதாத்வைத பாவனா அத்வைத பாவனா கிடையாது அத்வைத ஞானம் இந்த பாவனா வேறு ஞானம் வேறு பாவனாங்கிறது ஃபேக்ட் கிடையாது இமேஜினேஷன் ஞானம்ங்கிறது ஃபேக்ட் அதுதான் உண்மை அர்ப்பணம் பிரம்மை கரண்டி பிரம்மன் தான் பிர கரண்ட் பிரம்மன் தான் கரண்டியாக காட்சி அளிக்கிறதுனா கரண்டியில் பிரம்மம் இருக்கா பிரம்மம் கரண்டியாக இருக்கா பிரம்மா அர்ப்பணம் சொல்கிறத மாற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு அது திடீர்னு சந்தேகம் வந்துடும் ஆ பிரம்மந்தான் கரண்டியாக இருக்குது கடவுள்தான் கல்லாக இருக்கார் கல்லில் கடவுள் இருக்காரா க கடவுளில் கல் இருக்கான்னா கடவுள் இல்லாத இடம் எங்கே இருக்குது ஆ கடவுளில் தான் கல் இருக்குது மண் இருக்குது சாக்கடையும் இருக்குது கங்கையும் இருக்குது நானாகவும் இருக்கார் நீயாகவும் இருக்கும் ஆக துவைத கற்பனைகளெல்லாம் அத்வைத கற்பிக்கப்பட்டவைகள் அப்படின்னு சொல்கிறது அதுதான் இங்கே சொல்கிறார் ஈஸ்வரம் வேதாந்த வாக்கியானி ஈஸ்வரம் ஆத்மத்வனையே போதையந்தி ஏவ இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு கிராகயந்திங்கிற இந்த சூத்திர வாக்கியத்துக்கு இது அர்த்தம் சங்கராச்சார சொல்கிறார் அப்படியே கவனமாக இருந்தால் தான் இது புரியும் வாக்கியானி அது சொல்கிறார் ஏஷத்தை ஆத்மா அந்தரியாமி அமிரதாரண்யம் உன்னுடைய ஆத்மா தான் அமரு அ அழியாத அந்தரியாமி நீ உண்மையில் எதுவாக இருக்கிற ஏஷத்தே ஆத்மா அந்தியாமி இந்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அழியாத வஸ்து ஆக கடவுள் வேறு ஆத்மா வேறு இல்லைன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் அவரை இன்னொன்று அழகாக சொல்கிறார் இந்த கேணோபனிஷத் மந்திரம் எது மனசா நம் எதனை மனதால் நினைக்க முடியாதோ ஏன மன மதம் ஆகு எதனால் மனம் எண்ணங்களை எண்ணுகிறதோ மனதால் எதை எண்ண முடியாதோ எதனால் மனம் எல்லா எண்ணங்களையும் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம் ததேவ பிரம்ம துவம் வித்தி அப்படின்னு அர்த்தம் ஒரு மனசு இருக்குது அதுவே பிரம்மம் தொம் பிரம்ம இந்த மந்திரத்தில் அதற்கு ரீ பண்ண முடியும் நீ தெரிஞ்சிக்கணுங்கிறார் பிரம்மம்னா என்னன்னு கே நினைக்கிறப்பா பிரம்மம் இல்லாமல் மனசு எந்த எண்ணங்களையும் எண்ணாது ஆனால் மனசால் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்போ நீ யாருனா நான் மனதை அறிகிறேன் மனம் என்னால் எல்லாவற்றையும் எண்ணுகிறது மனம் என்னை அறியாது நான் மனதை அறிகிறேன் அப்படிங்கிறதுனாலேயே அதை சொல்கிறார் இப்போ நீ பிரம்மன் மனம் புரியுறதா என்னோட கம்யூனிகேஷன் சரியாக இருக்கா சந்தேகம் வந்துருத்த எனக்கே ஆகையினால் மனத மனதால் எதை அறிய முடியாதோ எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் சிஷ்யனுக்கு நீ அப்படி தெரிந்து கொள்கிறார் அப்போ அந்த பிரம்மன் யாராக இருக்க முடியும் நானாக தான் இருக்க முடியும் நான் தான் மனசை அறியிறேன் மனசு என்ன அறிய முடியாது அப்படின்னு நான் தெரிந்து கொள்கிறேன் அதனால் அது மாத்திரம் சொல்கிறதில்ல அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுனா நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லைங்கிறது நேதம் எதிதம் உபாசத்தை நாங்கள் சில பேர்கிட்ட சொல்லுவோம் கும்பா விஷயத்தில் போய் இந்த மந்திரமெல்லாம் சொல்லாதேன்னு நேதம் எதிதம் உபாசத்தை இதை வச்சுன்னு தான் சில சில குரூப் இருக்காங்க சில ரிலிஜன் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்திங்களா வழிபட விக்கிரகத்தை வழிபாடு கூடாதுங்கிறதுக்கு இந்த உபனிஷத்தே பிரமாணம் அப்படிம்பா இதை கோட் பண்ணுறான் நேதம் எதிதம் உபாசத்தே வழிபடுப்படுப்பொருளாக கடவுள் இல்லை என்ன சொல்வீங்க இந்த மந்திரி எங்களில் மூணு லெவல் இருக்குப்பா வழி உருவ வழிபாடு இருக்குது உரு அறு உருவ வழிபாடு இருக்குது எல்லாத்துக்கும் இடம் உண்டு எல்லாம் ஒரே மாதிரி பண்ண முடியாது குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆகாரம் கொடுக்கணும் வயசான பிறகு ஒரு மாதிரி ஆகாரம் கொடுக்கணும் வயசானவங்களுடைய ஆகாரமே வேறு ஆகாரம் வந்து அதிகாரிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி வழிபாடுகளும் அந்த கடவுளை பற்றின கருத்துக்களும் அப்படி இல்லை இப்படி தான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இதெல்லாம் கோட் பண்ணுறாங்க அவங்க இந்த மந்திரத்தெல்லாம் மனப்பாடு பண்ணி வச்சுன்னு இருக்கான் சொன்ன உடனே நமக்கு அனுப்புகிறான் பாருங்கள் அவங்களே சொல்கிறான் அவன் சொன்னால் என்ன பெரிய இதாக இருக்கும் அவன் சொன்னா அவன் வேணுன்னு இது உடனே அவன் ஒரு யாரோ ஒருத்தன் அதை சொல்லிவிட்டான்னோடனே நம்மக்கிட்ட வந்து பெரிய விஷயமா சொல்கிறது இப்போ என்ன அதிசயம் ஒரு ஐயரே இந்த மந்திரம் சொன்னார்னா அதிசயம் அன்றைக்கி அந்த லெவலில் போயின்னு இருக்கு புரியறதில்ல கிராக எந்த தீச்சை போத எந்த ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை எது இதேன உபாசத்தைத்வம் ந நீ வழிபடப்படக்கூடிய வஸ்துவாக பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்கிற அப்புறம் அடுத்தது தத் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் அசி இது சாந்தோக்கிய வாக்கியம் அந்த அந்த அந்த சத்தியந்தான் ஆத்மா சதே ஐததாத்மியம் எதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் அசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சாந்தோகிய உபநிஷத்தில் சொல்கிறார் சுத்தா உத்தால ஸ்வேதகேதுவுக்கு அங்கேயும் சொல்லியிருக்குவார் சத்தியந்தான் ஆத்மானு சொல்லியிருக்கு அப்படின்னு கோட் பண்ணுறார் இத்தேவம் ஆதீனி ஆதீனா இது முதலான வேதாந்த வாக்கியங்கள் கடவுளும் ஜீவனும் ஒன்று என்று சொல்லுகிறது உயிரும் உயிர்க்கு உயிரான இறைவனும் வேறல்ல அலைகளும் கடலும் தண்ணீரே ஆகும் அலைகளும் கடலும் அலைகள் என்ற சொற்களும் கடல் என்ற சொல்லும் தண்ணீர் என்ற சொல்லுக்கு அந்நியமான இரண்டு பொருள்கள் அல்ல அதப்போல பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு என்கின் என்று சொல்லப்படுகின்ற வஸ்துவுக்கு அந்நியமாக ஜீவர்களோ ஜத்தோஸ்வரனோ இல்லை இல்லை இல்லை இல்லை இப்போ கடவுள் இல்லைன்னா கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை இல்லை இல்லை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை இப்போ ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போர்டெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு எடுக்கலைன்னா உண் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோன்னு ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சிருக்கு வந்திருக்கு எல்லா இடத்துலையும் உடைக்க போகிறோங்கிறாங்க இந்த கடவுள் இல்லைங்கிற சொல்லு தமிழ்நாட்டில் இனிமேல் வரப்படாது ம் அப்படின்னா நீ கடவுள் இல்லைங்கிறது எல்லா மத மத சர்ச்சு வாசலாம் வைங்க தேவன் இல்லை தேவன் இல்லவே இல்லை ஆண்டவர் என்பது பொய் ஆண்டவரை பரப்புவன் அடிமட்ட அயோக்கியன் எழுதுங்க பார்ப்போம் என்ன குட்டை குட்ட குனிகிறவனும் முட்டாள் குனிய குனிய குற்றவனும் முட்டாள்னா அங்கே எழுது அல்லா இல்லை இல்லவே இல்லைன்னு எழுது பார்ப்போம் அங்கே போய் சங்கராச்சாரியர் மடத்து வாசலில் வைக்க தெரியறது உனக்கு இன்றைக்கி இருக்குது காஞ்சி மடத்துக்கு ஏற்றாப்புல வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலே மசூதி இருக்குது பெரிய மசூதி இருக்குது சங்கராச்சாரிய மடத்தை தொட்டு இருக்குது அவரே அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அங்கே ஓ அங்கே வந்து அவங்க ஓத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வேண்டாம்ப்பா இங்கே எல்லாம் சத்தம் வச்சுக்கோங்க வைத்தியமெல்லாம் வாசிக்காதீங்க ஒன்று நம்ம இங்கே இது இது இது அப்புறம் அவங்களும் வந்து ஏதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து உண்மையாக நேசிப்போம் போலித்தனமான நேசிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மள்ட இல்லை ஆனால் அதை வீக்னஸ் தான் நினைக்கப்படாது நம்ம நம்முடைய தூய்மையான அன்பை அதை வந்து ப பலவீனம்னு நினச்சா அப்புறம் வந்து சரி வராது ஏன்னா நம்ம காப்பாற்றுறதுக்கு அரசாங்கமும் இல்லை நம்ம ஜனங்களே இல்லை அப்படி இருக்கிற போது என்னத்த பண்ண முடியும் அதான் கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை கடவுளை தவிர ஒன்று கடவுளை தவிர உயிர்களும் இல்லை கடவுளுக்கு அந்நியமாக உலகங்களும் இல்லை கடவுளுக்கு அந்நியமாக க வழிபடுற கடவுளும் இல்லை கடவுள் ஒன்று இருக்கிறது அதை தான் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்கிறது இத்தேவ மாதீனி வாக்கியானி இன்னொன்று சொல்ல போகிறார் அப்படி சொன்னதாக நான் கேட்டதே இல்லையே நதுவும் பிரதீக தரிசனம் விதம் விஷ்ணு பிரதிமான்யே பவிஷியதி கடவுளை நம்ம விக்கிரத்துலலோ பூஜை பண்ணிட்டுருக்கோம் என்ன நீங்கள் புதுசாக இப்படி சொல்கிறீங்களே அது இல்லைங்கிறத ஜல்ல போகிறார் அடுத்த வாக்கியங்களில் நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்தாய சஹசிரமூர்த்தையே சிாவே சருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சாஜி